வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை பத்து இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு டப்ளின் நகரம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி இருநூற்றி ஆண்டு லண்டன் நகரின் பெரும் பகுதியை தீ அழித்தது ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு உருது ஹிந்தி மற்றும் உள்ளூர் மொழிகளை ஊக்கப்படுத்துவதற்காக கல்கத்தாவில் போர்ட் வில்லியம் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு வேலூர் சிப்பாய் எழுச்சி தமிழ்நாடு வேலூர்கோட்டையில் நிகழ்ந்தது இந்த எழுச்சியில் நூற்று கணக்கான படையினர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு வயோமிங் ஐக்கிய அமெரிக்காவின் நாற்பத்தி நான்காவது சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெர்மனியின் எம்டன் நாசதாரி கப்பல் சேவைக்கு விடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவின் கலிஃபோர்னியா பகுதியில் ஐம்பத்தி டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது உலகில் பதியப்பட்ட மிக அதிக வெப்பமாக அது அறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்தின் செய்தி நிறுவனம் இட்டார்டாஸ் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய ஆன்மீக தலைவர் மெஹர்பாபா இறக்கும் வரையிலான சுமார் நாற்பத்தி ஆண்டுகள் மௌன விரதத்தை ஆரம்பித்தார் இந்த நாள் அமைதி அவரின் பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு கொரிய போர்கள் நடைபெற்று வந்த நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசுவாமி கோயில் வன்னார்பண்ணை சிவன் கோயில் வரதராச பெருமாள் கோயில் ஆகிய ஆலயங்களின் உள்ளே முதல் தடவையாக கீல் கீழ்ச்சாதியினர் சென்று வழிபட அனுமதிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அலாஸ்காவில் மிக சுனாமி அலை 524 இருபத்தி நான்கு மீட்டர் உயரம் கொண்ட மிகப்பெரும் சுனாமி அலை பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு உரிமைகளை வலியுறுத்தி மார்ட்டின் லூதர்கிங் தலைமையில் சிகாகோ நகரில் மாபெரும் பேரணி நடத்தப்பட்டது இதில் அறுபதாயிரம் பேர் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வங்காள அங்கீகரிக்கும் தீர்மானம் பாகிஸ்தான் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு பகாமாஸ் விடுதலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மௌரிட்டானியாவில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியை அதிபர் மொக்டார் டாடா பதவி இழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில் மீண்டும் சேர்த்து கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பல குற்றங்களுக்காக முன்னாள் பனாமா தலைவர் மேனுவேல் நோரியேக்கா ஃப்ளோரிடாவில் நாற்பது ஆண்டுகால சிறை தண்டனை பெற்றார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு உலகின் முதல் தொலைத்தொடர்பு விண்கலமான டெல் ஸ்டார் விண்ணில் ஏவப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்சார்ட் நான்கு செயற்கை கோளை ஏற்றி சென்ற ஜிஎஸ்எல்வி ராக்கெட் இயந்திர கோளாறினால் கடலில் விழுந்தது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கரிச்சான் குஞ்சு தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு மகாதீர் பின் முகமத் மலேசியாவின் நான்காவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திரா பார்த்தசாரதி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சரத் அமுனுகம இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேக்நாத் தேசாய் இந்திய ஆங்கிலேய பொருளியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு கே பாலச்சந்திரன் இலங்கை கனடிய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கோட்டா சீனிவாசராவ் தென்னிந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுனில் கவாஸ்கர் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு எல் கைலாசம் தமிழக புதின எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு லூயி தாகர் பிரெஞ்சு இயற்பியலாளர் கண்டுபிடிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சோமசுந்தர புலவர் ஈழத்து புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காந்தரூபன் விடுதலை புலிகளின் கரும்புலி இரண்டாயிரமாவது ஆண்டு நாவேந்தன் ஈழத்து எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சோரா ஷேகல் இந்திய நடிகை இந்நாளின் சிறப்புகள் பகாமாஸ் விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே